6.72 செல்ல நேர உணவு தயாராகிவிடுமானால் மகிழ தொழுகையை தொழுவதற்கு முன்னால் இரவு உணவை அருந்துங்கள் உங்கள் உணவை தொழுகையை விட முற்படுத்துங்கள் இதை அணசதியாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள்